சரி நிகழ்காலம் எப்படி அப்படின்னு கேட்டால் எதிலே நிகழ்காலத்தில் எழுதினி மதில் வைக்காச்சும் சென்றது கருதால் அதை சேதம் நினைவால் கண் நின்றது பசிப்பார் நிகழ்காலத்தில் எது கிடைச்ச திருப்தி அது திருப்தி வர்றதில்லை ம் என்ன இன்னைக்கு சரியா இல்லை சாப்பாட சரியில்லை ருசி இல்லை பசிக்க இல்லை இல்லை சாப்பாடு எடுத்து எப்படி வருமானமாக ரொம்ப குறைஞ்சி போச்சேன் அது துக்கம் தொழில் கடைகளே துக்கம் உடம்பு அசூரியமாக போயிடுச்சேன்னு தூக்கம் எத்தனை துக்கம் வருது ஒரு நெல் காலத்தில் அத்தனை துக்கம் உஜே உபேட்சியாக இருக்கணும் சரி உதாசீனம் இன்றைக்கி வர வேண்டிய பிராரத்தை இப்படி இருக்கு செயல்படுது அப்படின்னு போடணும் என்று உதாசீனமாக இருந்தாக்கா நொடிலை அது என்ன பண்ணுது சும் கொடுக்கும் உதாசீன நிசானந்தம் கொடுக்கும் நிசானந்தம் உதாசீனத்தை அப்படி மூணு நிலைக்கு சொல்கிறார் ஏதுமே நிகழ்காலத்தில் எழுதினும் அதில் விவேச்சை இதெல்லாம் ஜீவன்முத்தின் இலக்கணம் ஆகும் தான் ஜீவன்முத்து இலக்கணமாக இருந்தாலும் கூட அபியாசிகள் அபியசிக்கத்தக்கது என்பது அர்த்தம் மூன்று காலங்கள்லையும் மூலமாக இருக்க வேண்டியது தான் போனது நினைக்க வேண்டிய தேவையில்லை வர்ற எதிர்காலம் அது பிரார்த்தனை தான் கிடைக்கும் நிகழ்காலத்திலையோ கிடைக்கி திருப்தி அடைஞ்சிக்கணும் உதாசனப்படுத்தணும் இல்லை இப்படி தான் இவ்வளோ பா பாடுபட்டு இவ்வளோதான் கிடைக்குதுங்கிற அது அதிருப்தி ஏற்பட்டுதான் தான் துக்கந்தான் வரும் முந்தையவர்த்திக்கு இந்த இலக்கணம் போந்ததுன்னு சொல்லலாம் ஏதமும் குணமும் சேர்ந்த வியர்வினால் வெவ்வேறான யாதிலும் சமமாம் பார்வை எய்திலோன் ஜீவன் முத்தம் போதிய பார்வையாலே ஒன்றிய விட்டான ஏதேனும் விகாரமற்றோன் இலங்கைய ஜீவன் முத்தம் இந்த மாதிரி மனோபாவத்தை மாற்றி அமைச்சிக்கணும் மனசு பாருங்கள் எவ்வளோ தூரம் மாற்றணுங்கிறாரு ஏதமும் குணமும் சேர்ந்த இயல்பினால் வெவ்வேறான ஏதம் குற்றம் குணம் நல்லது நல்லது கெட்டது என்று நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டுதான் இருக்கும் வாழ்க்கையில் என்ன புண்ணிய பார்த்துக்கிடாக அந்த இயல்பின் காரணமாக வெவ்வேறான ஒன்று கொண்ட முரணான யாதிலும் சமமாக பார்வை ஜீவன் முத்தன் அது சமமான வரணும் பாருங்கள் சமபாவனை தான் வேணும் சொல்கிறது சமபாவனை உதாசீனம் இது ரொம்ப முக்கியம் சைப்புத்தன்மை பொறுமை இந்த குணங்களெல்லாம் தீவிரமாக இருக்கணும் கிருப்தி கடுத்த திருப்தி கர்மானுசாரம் இன்றைக்கி நடந்ததா சரி போகும் நாளைக்கு எது நடக்குமா நடக்கட்டும் இப்படிப்பட்ட குணங்களெல்லாம் மனதை அமைதிப்படுத்துகிற குணங்கள் இது மாறுதாக உள்ள குணங்கள்லாம் மனதை அலை வைக்கிற குணங்கள் மண்ண அழஞ்சிட்டே கிடக்கும்பி போகணும் அது பிரார்த்தனம் இருந்தாக்க அனுகூலம் கிடைக்கும் இல்லைன்னா இது வெறும் அலைச்சல் தான் அதோடு இவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய பிரார்த்தமும் இருக்கலாம் அந்த பிரார்த்துக்கு அனுகூலம் பண்ணது முடிச்சேன் என்ன அழகிறாங்களே அழைச்சல் அதிகமாக போகணும் சும்மா இந்த அளவு கொஞ்சம் குறையும் ஆகவே இதெல்லாம் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த குணங்கள்லாம் தேவைங்க சமபாவனை முக்கியம் சமமாம் பார்வை எதினோன்னு ஜீவன் முத்தம் அது எப்படி இங்க இருக்கிறது கஷ்டம் வந்தால் சம எப்படி பார்க்கறது சொல்லுங்க புறத்தே சுகமில்லை என்று நிச்சயம் வரணும் அது நிச்சயம் வந்து ஆத்மாவை சுவடியும் சொன்னா சுவாபம் வரும்போது ஆத்ம சுதளிப்படுது சவபாவனை பண்ணும் போது மனதான் சஞ்சலம் இல்லாமல் இருக்கு அப்போ ஆத்ம சுகம் வெளிப்படுது சுகம் கிடைக்குது அதனால் சமபாவனைக்கு அவ்வளோ மகத்தம் உண்டு உதாசீனம் அதுக்கு தான் திருப்தி கடை திருப்தி இருக்கு பாருங்கள் அமைதி அடையுது அமைதி வரவரது ஆனந்தம் ஆத்ம சுகத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த குணங்கள் எல்லாம் தேவைப்படுது இல்லை லௌகிகத்தில் துக்கம் வருது அந்த துக்கம் படிக்கிட்டே இருந்தேன் வெளியில் சுகம் இருந்தால் வரும் இருந்தாலும் வரும் வெளி சுகம் கிடையாது அஞ்சு இந்திரியர்கள் மூலமாக சுகங்களுக்கு கிடையவே கிடையாது இருக்குமேனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லை அவனுக்கே தொடர்ந்து இருக்கணும் அவனுக்கு இருந்தாலோட இதுக்கு கலப்பு இல்லாமல் இருக்கணும் இருக்கா என்று சொல்லுவாமா உண்மையுமே கிடையாது விசே சுகங்களில் கூட அந்த நேரத்துக்கு அந்த மன ஒடுங்கிறதுக்கு ஒரு கூச்சம் ஏற்படும் என்ன கூச்சம் ஒரு அதிர்ச்சியம் ஏப்பா அப்படியே ஒடுங்கணும் ஒடுங்கும் போது இல்லை அலட்சியான ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுறதுக்கு தான் விஷயம் சுவ விஷயங்கள் தேவைப்படுது திருப்திக்கு தான் மாம்பழம் கொய்யாப்பழம் வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் பிரியப்பட்ட விஷயமா இருந்தால் தான் மனம் ஒன்றைக்கு தான் கொடுங்க அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி உனக்கு அந்த பொருள் தேவையில்லை நீங்கள் வச்சுப்போ சும்மா கொடுத்தாலும் வேணாங்கிறேன் பொருள் தேவை அதிக தேவையா இலை வேலை கொடுத்தாலும் வாங்குறான் நான் வாங்கின பிறகு சந்தோஷப்படுறான் ஆ நாங்கள் எனக்கு கிடச்சி போச்சுப்பா கிடைச்சி போச்சு ஏன் வாழ்ந்த பதார்த்தம் விரும்பிய பதார்த்தம் கிடைக்கும் போது தான் மன ஒடுக்கம் ஏற்படும் மற்ற ஒடுங்க அது விரும்பிய பதார்த்தம் எதுவாக இருக்கணும் உழவு பொருளை வச்சாக்கா இடையில்லாத இருக்கு ஒரு இதில் பிறகு கொஞ்ச நாள் போயிடுது தூக்கம் கொடுத்துட்டு போயிடுது மாறாத பதார்த்த ஆத்மாவில் வைக்கணும் அதுதான் ஜாஸ்திரம் சொல்லுது நீ விரும்ப வையுங்க உங்கள் ஆசை எவ்வளோ இருக்கணும் ஆத்மாவில் இருக்கணும் இதில் என்ன எப்படி இருக்கணும் ஏதோ கடமை கடமையில் ஆசை இருக்கணும் விவகாரத்தில் கடமையில் ஆசை கடமை நிமித்தம் இன்னும் செய்யணும் அதை வர திருப்தி இது கடமை நிமித்தம் ஆசை வைக்கிறோம்னா ஆத்மாவில் தான் வைக்கணும் அது அழியாது நாசம் இல்லாதது அகண்டமானது அப்படிப்பட்ட வசூவில் வைக்கும்போது அந்த வசதி கிடைக்கும்போது மன உடம்புக்கு கதாசிடும் அது அசாய நிலை முழுசாக இல்லை இலையில் இந்த குணங்கள் பழகும்போது ஆத்மாவுடைய ஆனந்தம் வெளிப்படுத்துங்கிற பாவனை இருந்தாக அப்போது சமபாவனை உதாசீனம் பொறுமை திருப்தி எதனாலும் சுழ வெளி வெளிப்படுறதுங்கிற நிச்சயம் உண்டாது விசாரத்தினால அப்போ அது அந்த குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அதில் ஆசைக்கணும் அப்போது அந்த குணங்கள்லாம் ஆசைக்கணும் அது ஆசைக்க அந்த குணங்களினால மன அமைதி அடைது ஆனந்தம் உண்டாகிறது இப்படிப்பட்ட ஒரு விசாரணை தான் சொல்லுத விஷயங்களில் சுழந்திருக்கிறதா அங்கேயாரும் கிடையவே கிடையாது வெதங்கன் தவிர மற்ற எல்லா சாஸ்திரங்களும் வெளியிலாக சுழந்தாடுகிய உள்ள காட்டுறதே இல்லை சுகத்தின் ரகசியம் சுகத்தின் இருப்பிடம் அதை அடையறுத்த முறை இதெல்லாம் தவிர்தான் காட்டலாம் இப்போ குணமும் சேர்ந்த விழர்வினால் வெவ்வேறான யாதிலும் சமமாம் பார்வை எய்தினவன் ஜீவன் முத்தன் ஓதிய பார்வையாலே எய்திய இட்டம் அனித்தம் நாம் விவகாரம் பண்ணுறோம் அதில் அனுகூல பதார்த்தங்கள் பிரதிகூல பதார்த்தம் ரெண்டு தான் செய்யும் அப்படி இருந்தாலும் கூட ஏதிலும் விகாரமற்ற அனுகூலம் வந்திருச்சுங்கிறதுனாலேயே பெருமை அடைகிறதோ பிரதிகூலம் வந்திருச்சுன்னு சிறுமி அடைகிறதோ அந்த மாறுதல்கள் கிடையாது இலங்கைய ஜீவன் முத்தன் அப்படி ஒரே மாதிரியான சமபான பாப்பானை ஜீவன் முத்தன் தான் சிவபானைக்கு இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அந்த எல்லா விஷயங்களிலும் அனுகூலப்படுத்திக் கொண்டு இருக்கத்தான் செய்யும் எல்லாம் இருக்கவே இருக்குது ஏன்னா புண்ணிய பார்த்துக்கிட்டாதான் அப்போது எல்லாம் பண்ண சரி ஆ ஒரு சமாதான வரணும் சமபான வரணும் அப்படி பழகி பழகி இருக்கிறவன் தான் ஜோன்முத்தன் பழகி கொண்டு இருக்கிறவன் அபியாசு பழகாதவன் அஞ்ஞானின்னு பேரும் அவனுக்கே அது சவபானே தெரியாது அந்த சொல்லே தெரியாமல் இல்லை கருத்திலே அனுபவிக்க காதல் உண்டான சித்த விருத்தியை பட்டலாலே வெளியிலும் உள்ளிலும் வேறு கருத்துரு ஞானமற்றோன் கலங்க நிறுவன் முத்தன் அமைச்சு கதை பாட்டேன் பிரத்யேக் அபிண்ணமான பிரம்ம ஆனந்தத்தை ஆனந்தம் தென்னைன்னார் பிரத்தியக்னா உள்ளே அபின்னம்னா உள்ளாயம் பின்னம் இல்லாமல் அபிணமாக பிரம்மத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் பிரத்யேக் அபிண்ணமான பிரம்மவானந்தம் தென்னை அது பிரம்மானந்தம் எங்கே நிறைந்தது பிரம்மோ எங்கேயாவது நிறுது அது வரைக்கும் ஆனந்தந்தான் ஆனந்தந்தான் பிரம்மத்தின் வடிவமே அறிவு எப்படி வடிவமோ அப்படி ஆனந்தமும் வடிவம்தான் அதனால பிரம்மவானந்தம் தன்னை பிரமத்த ஆனந்தத்தை கருத்திலே அனுபவிக்க காதல் உண்டான உள்ளத்தின் கண்ணே அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும் என்று யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அது விருப்பமுடியாத மூச்சுக்கள் சித்த விருத்தியை பட்டலாலே அந்த சித்தத்தில் உள்ள விருத்திகள் அதாவது அந்த காரண விருத்திகள் இருக்கின்றனவே அதை பட்டுகிறது பற்றும்போது வெளியிலும் உள்ளிலும் வெளியிலேயும் உள்ளத்திலேயும் அந்த கணத்திலேயும் வேறு கருத்துரு ஞானம் மற்றும் அப்படி பிரம்மவானந்தன் தன்னை கருத்தில் அனுபவிக்க காதல் உள்ளான சித்தம் உயர்த்தியே இல்லை பட்டிக்கிறதுனால வெளியிலும் ஒளியிலும் வேறு கருத்துரு ஞானம் மற்றும் வேறு விசேஷங்கள் வறுமையானால் அதில் அந்த ஞானம் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த கலஞ்சமில் ஜீவன் ஆத்மா இவர்கள் தான் ஆனந்த அடிமுடிய விஷயங்கள் ஆனந்தம் இல்லை அதனால் விஷயங்கள் ஆனந்தம் இல்லாதனால அந்த பொருள்கள் மூலமாக கிடைக்கிற நம்பிக்கை இல்லை பிறகு என்ன இருக்கு நானே ஆனந்த அடிவன் பிரத்யக் அபின்ன பரமாத்மாவாகிய பிரம்மானந்தம் சொல்லுவேன் பிரத்யக் அபின்னமான பிரம்ம ஆனந்தம் தன்னை அப்படிப்பட்ட பிரம்மானந்தம் இப்படிப்பட்ட பிரம்மானந்த நிலையை கருங்கள் வழியா வரக்கூடிய விஷயங்கள் சோத்தை அவனுக்கு அது இல்லைன்னு தெரியும் அதனால விரும்பறது இல்லை என்பது கருத்து விரித்துள்ள விமலமா பேசிய பரமத்திற்கும் விருத்தமா தன்னை விருத்தியேலோர்வாளேனும் தரித்திடும் ஞானமற்றோன் தகமை ஜீவன் முத்தம் அண்ண சொன்னது பாட்டு விரித்து உல ஜகத்தி நொக்கம் இந்த மாயையானது இந்த ஏழேழ் பதினாலு லோகங்களாக விரித்தி கிடங்கு விரிச்சிருச்சு விட்சாபசக்தியின் மூலமாக விரிக்குது அப்படி விரித்து உள்ள ஜகத்தினுக்கும் விமலமான பிரமத்திற்கும் இதற்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பரிசுத்தமான பிரமசுரபம் அதன் இடத்துல அதை ஆதாரமாக கொண்டு தான் இது வழங்குது அத்தை பிரம்மத்திற்கும் பிரத்யக் ஆன்மாவிற்கும் பிரத்யெக் என்ன உள்ளே இருக்கின்ற கூடஸ்தன் அத்தை ஆன்மாவிற்கும் பேசிய பிரம்மத்திற்கும் மேலே சொல்லப்பட்ட பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாகிய பிரமத்திற்கும் விருத்தமாம் பேதம் தன்னை வேறொரு என்ற பேதம் இருக்கே அது பேதத்தை விருத்தியில் ஒரு வாயிலும் தலித்திடம் மனதிலே ஒரு சமயத்தில் கூட அந்த எண்ணம் வர்றதில்லை நான் பிரத்தேக் கபின்ன ஆத்மா அதாவது பரிச்சின் நான் நல்ல புத்திவாததே இல்லை இப்ப எப்படி வருது பிரத்தே கபின்ன பரமாத்மா நான் தட்சியானந்தபுரமன் அந்த கருணும் வெறும் தோற்றமே வாஸ்தவமாக அந்த காரணம் இல்லை இதுக்கு அதிஷ்டானமாக நான் இருக்கிறேன் அந்த கணம் அந்த கரணத்தோடு சம்மந்தப்பட்ட சீரம் எல்லாம் வெறும் தோட்டம்தான் மித்தை தான் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் ஞானம் அதனால் அவனுக்கு ஒருபோகம் கூட பரிச்சின்ன புத்தி வர்றதில்லை துண்டுப்பட்ட புத்தி வரதில்லை அப்படி வராத காரணத்தினால்தான் விருத்தியில் ஒரு காலியானும் தரித்திடும் ஞானம் மற்றும் அந்த ஞானம் கிடையாது அந்த அஞ்ஞானமும் பெரும் அவன் தான் தகமியல் ஜீவன் முத்தன் தகுதி பொருந்திய ஜீவித காலத்தை விடுபட்டவன் சொல்ற அது மறந்து வர எப்படி ஆண்களுக்கு மறந்து கூட நான் பெண்ணுங்கிற புத்தி வருமா மறந்து போச்சு என்ன ஐயா யாரையா அண்ணா பொம்பளை கூட சொல்கிறாங்க சில பேர் அதனால் பொம்பளையாக இருக்குமோ ஒன்று யாரை சொல்கிறாங்களா அப்படி யாரும் சொல்கிறதில்லை ஆணுங்கிறது மறக்கிறதே இல்லை ஜடமான வித்வேகத்தை சாதுக்கள் அர்ச்சித்தாலும் தொடர்பான இதனை மற்றோ துட்டர்கள் பீடித்தாலும் இடமான ஞான நீட்டை சேர்ந்துள்ள திறமையாலே இடராத சமபாவத்தை எய்தினோன் ஜீவன் முத்தன் சமபானி ஜடமாக இருக்கிறா ஞானமான பேர் சாஸ்திரங்கள் வலியுறுத்தப்படுகிறது ஜடமான இத் தேகத்தை சாதுக்கள் அர்ச்சித்தாலும் பக்தர்கள் இருக்கலாம் அவர்களெலாம் பெரிவாள் ஜீவமுத்தர் என்று சொல்லி பாத பூஜை முதலான போனால் எல்லாம் போய் கவனிக்கலாம் சரி தொடர்பான எதிரையும் மட்டும் தொட்டவர்கள் பீடித்தாலும் சில பேர்கள் இழிவு பண்ணுறது தான் கேள்வி பண்ணுறது தான் கல்விகளில் அடிப்பாங்க தான் எல்லாம் என்ன பண்ணுறது சரி இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறார் திடமான ஞான சேர்ந்துள்ள திறமையாலே ஞான திடம் அந்த சமாதி கூடி வந்து திடப்பட்ட காரணத்தினாலே விடறாத சமபாவனை எழுதினான்னு ஜீவன் முத்தான் அவனுக்கு தடையில்லாமல் சமபாவனை இருக்கு சரி ஏதோ செஞ்சுட்டு போட்டு ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா கர்மானுசாரம் தான் அவங்க இஷ்டம் செய்யலை அவர்கள் இப்படி இந்த காலத்துக்கு செய்யணும்னு ஒரு பிரார்த்தி இருக்குது அந்த அவன் தூண்டி விடுறார் அது செய்கிறான் இப்போ மாணிக்க வாசகருக்கு குதிரையை கொண்டு வரல என்ன முதல் மந்திரியாக இருந்தவரை இம்சம் பண்ண இல்லையா ஆ இப்போ கட்டி போட்டு வரையிறா அப்படிங்கிறா எப்படி கைகளும் போட்டு இழுத்து போடா அப்படினா இழுத்து போகிறாங்களே மணல் பூமி ஆ போய் ராத்திரி எல்லாம் இம்மிசம் பண்ணுறாங்க அப்புறம் பகலில் தான் மணல் பூமியில் போட்டு போட்டு கையெல்லாம் கல் தூக்கி இன்னும் கல் அப்படிங்கிறாங்க என்ன இம்சம் பண்ணுறாங்க பாருங்க உச்சின்னாலே கொடுமணா எப்படி இருக்கும் மத்தியானம் வரைக்கும் அவர் பார்க்கலாம் பார்த்தாரு சரி என்னமோ செய்யுங்கன்னு சொல்லிவிட்டார் ஏ ஆண்டவனே செய்கிறாங்க ஒன்று தெரியாமல் இருக்கா அவன் இஷ்டப்போன்னு செய்றந்தான் வைகை வந்தது அப்புறம் தான் வைங்க வைகை பேருக்கு அப்புறம்தான் மத்தியான படத்துக்கு மேலே தான் வருது அப்புறம் அடைக்கிறது தான் சம்பந்தப்படலாம் அப்படி என்ன பண்ணுறாரு சரிண்ணும் சரி மாலை மரியாதெல்லாம் போடலாம் குதிரையில் வருதுன்னு சொன்னோடனே மாலை மரியாதை போடுறான் அவர் வரலையா அப்படி அற அப்படிக்கிறான் பாருங்கள் சரி சரிங்கிறார் அவர் நடக்கட்டும் யானாவனை அந்த சம்பவ இருந்ததுனால தான் அவர் தப்பிச்சார் இல்லைன முடியுமா அவர் சொந்தக்காரம் கேட்குறாங்க என்ன இந்த மாதிரி உங்களை பற்றி த தப்பெல்லாம் உண்டாவது குதிரை வாங்கலேன்னு சொல்கிறாங்க என்னமோ பலவினம் செலவண்டிங்களாமேன்னு கேள்விப்பட்டோம்னா எனக்கு ஆண்டவள தரிசனம் கிடச்சி போச்சு அதனால் இந்த உலகப்பட்டது எனக்கு கிடையாது எது வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அது ராஜா போட்டினாலும் சரி சுற்றினாலும் சரி தண்டனை கொடுத்தாலும் சரி எனக்கு சம்மதம் ஆகவே அது இறைவனுடைய திருவாரூரில் அவருடைய தரிசனம் கிடைச்ச பிறகு இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு உறவு கிடையாது பந்தம் கிடையாது சுற்றத்தார்கள் இல்லை நான் பற்றி இல்லாமல் இருக்கிறவன் அப்படின்ட்டாரு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உங்களை நம்பி தான பழக்கிறோங்கிறாங்க எங்களை உங்களுக்கு கர்மாசாரியர்கள் பழச்சுட்டு போன்ட்டாரு எப்படிப்பட்ட நிச்சயமாக ஞானம் ஒன்று வேறு சுருதினாலே விற்கும் பிரமபாவத்தை நன்றாய்பேணிங் அறிந்தவன் மறிய பவபந்தத்தைசரா விடுத்தி அருமையாம் கைவல்யத்தை அடைகுவான் ஐயமில்லை இதே சொல்றாங்க ஐநூத்தி ஓராது பாட்டு இந்த அத்தியாயத்தில் ஜீவனத்துடைய லட்சணங்கள் சொல்லி வர்றார் லக்கணங்கள் பத்தொன்பது பாட்டில் சொல்கிறார் ஓரளவு பாட்டிலையும் ஒரு விதமாக இருக்கும் எத்தனை பாட்டு சொன்னாலும் பொருந்தும் ஓரளவுக்கு சொல்கிறாங்க இந்த பாட்டில் சுருதியின் பலத்தினாலே வேதம்தான் பிரமாதம் பிரமாணம் வேதாந்தத்துக்கு வேதம்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேதம்தான் பிரமாணம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சாஸ்திரமும் பிரமாணமாக கொல்லப்படுகிறது வைத்திய சாஸ்திரத்துக்கு வைத்திய நூல் பிரமாணம் அப்புறம் மற்ற வியாபாரம்னா அது வியாபாரம் சம்மந்தமான நூலெலாம் இருக்கும் ஒவ்வொன்றுவர் பிரமாணம் இருக்கு அது போல இந்து மதத்துக்கு இந்து மக்கள் இந்துக்கள் நல்லபடியாக வாழணும் சுகமாக இருக்கணும்னு சொன்னால் வலிவகுப்பு கொடுத்து கொடுக்கறது சுருதி வேதம் தான் அத்தகைய சுருதி பிரமாணத்தினாக ஆனார் சுருதியின் பலத்தினாலே வேதத்தின் பல உறுதியினாலே சூக்கும ஆன்மாவிற்கு வேதத்தையும் சொல்லப்பட்ட சூட்சமமான அதிர் உண்மையான ஆத்மாவிற்கு அதற்கு பிரம்மபாவத்தை நன்றாய்ப்பேனி அந்த ஆத்மா இருக்கே ஆத்மா நம்முடைய தான் நம்முடைய ஒன்று செய்யறது ஆத்மான் பேர் பிரம்மபாவம் எந்த பிரம்மன்னா ஈஸ்வன் கஷ்டம் செய்யணும் பிரம்மன் பேர் அந்த பிரம்மன் நம்முடைய ஆத்மாவுக்கு அங்கம் இல்லை என்று பானு வரணும் அதனால சுருஷின் சுருதி பிரமாணம் சுருதி பிரமாணத்தினால்தான் ஜீவனுக்கு கஷ்டம் செய்யணுமான கோடஸ்தன் ஈஸ்வரன் சில ப்ரவமாக இருக்கிறது என்பது தத்துவ மகாபகத்தினாலே பெறப்படுகிற முடிவு தான் அத்தகைய பிரமபாவத்தை அந்த பாவனையை நன்றாய் பேணி சந்தேகம் இல்லாமல் விஸ்வசித்து அபியசித்து இங்கு அறிந்தவன்கிறான் அந்த உலகத்தின் கண்ணே யார் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவனும் அவனே மறிய பகபந்தத்தை மாச விடுத்தவனாகி அநாதியாக பொருந்திய பகவந்தம் பிறப்பாகிய இந்த கட்டை மோசர குறைவில்லாமல் விடுத்தவனாகி விட்டவனாகான் அருமையாக கைவல்லியத்தை அடைகவன் ஐயமில்லை அப்படிப்பட்டவன் விதியமுறை அடைவனும் சந்தேகம் தேவையில்லை ஜீன்மூர்த்தி அடைந்தவன் நிச்சயமாக விதியாமிச்சு உண்டு ஆனால் ஜீன்மூர்த்திக்கு எவ்வளவு உறுதி இருக்கோ அவன் நிச்சயமாக விஜயமிச்சடைவான் என் சந்தேகமில்லை என்று சொல்ல வேதமாய் நதியில் வங்கம் வாரியை போல் யாதொரு வெறியிடத்தில் எய்திய எல்லாம் கோதிலாச்சுவரூபமாக கூடியே லவிக்கும் மற்றும் ஏதுமைய கலக்கம் செய்யா தின்னவன் ஜீவன் முத்தன் ரெண்டாவது பாட்டு பே நதியில் வந்த பிரவாகம் பிரபாகம் அதாவது நதிகள் பல எந்த நதியாக இருந்தாலும் கடிச்சி சமுதிரத்தை சங்கம் ஆயிடுது வாரியில் போல் சமுதிரத்தில் எப்படி எல்லா நதிகள் போய் சமுதிரமயமாக இருக்கிறதே ஒழிய அப்போ நதிகள் காவேரி இது வைகை நதின்னு பிரிக்க முடியாது அப்படி போல யாதொரு வெறி இடத்தில் எந்த ஒரு சன்னியாசனத்தில் எழுதிய உடையமெல்லாம் அஞ்ஞான காலத்தில் பொருந்தியிருக்க விசி இச்சையில் அனைத்தும் கோதிலா சொருவமாக கூலியே லவிக்கும் அவையெல்லாம் முட்டமில்லா சொருவமாகவே அவனுக்கு படும் நாகர் அவனெல்லாம் ஐட்டானத்துக்கு அண்ணிமில்லை என்ற நிச்சயம் இது ஆயத்தினுடைய முடிவு பழுதை கண்ணிம பாம்பு கணலுக்கு அன்னியமாக நீர் இல்லை என்பது போல பிரம்மத்துக்கு அன்னியமாக பிரபஞ்சம் இல்லை என்ற நிச்சயம் ஞானிக நிச்சயம் அதை கோயிலாக சொர்வமாக கூலியே லவிக்கும் மற்றும் ஏதுமே கலக்கம் செய்யாது இந்த காரணத்தினாலே எந்த கலக்கம் அவனுக்கு இல்லை இன்னவன் ஜீவன் முத்தன் இப்படிப்பட்டவன் ஜீவமித்தனாக விளங்குகிறான் சமுத்திரத்தில் எல்லா நதிகளும் அது சமுத்திரமாக உப்புத்தனியாக இருக்க மொழியாக இந்த கடல் அந் ஆறு தனி மாதிரி இருக்காது அங்கே அது போயிடும் அதுபோல் ஜீவன் முத்தன் என்பவன் உண்மையை நான் இந்த ஜாதிக்காரன் இந்த ஊர்காரன் நான் கட்டேன் நட்டையன் என்று எவாரம் செய்து கொண்டு பாவனை கொண்டிருந்த இவன் ஞானம் அடைந்த பிறகு அந்த அபியாச படத்தினாலே அவரது சாந்தபெருமன் நானினச்சி உண்டாகிறது பக்க தேகாங்க பாவம் போல பகவான் தான் என்னும் திண்மை ஞானத்திற்கும் அவதி என்ன சரீரத்தில் எப்படி ஜடமாக நானுங்க நிச்சயம் இருக்கோ அப்படி போல் சொருபத்தில் நானும் நிச்சயம் அது அபியாச பலம் அதான் ஜீவன் மொத்தம் அப்போ அவனுக்கு சரீரத்தில் ஞாபகம் இல்லையான்னா சரி வேறு வரும்போது ஞாபகம் இருக்கும் நாடகத்தில் வேடம் வாரி வேடத்துக்கு தகுந்த ஆனாலும் அவன் அந்த வேடத்துக்கு வேடம் அவனல்ல வேடம் வேறு அவன் வேறு அப்படி போல் விவகார வேடத்தில் எந்தெந்த விவகாரம் பண்ணுவோம் அந்த விவகாரத்தை ஒரு நடிப்பு போல் ஓ பாவனை செய்து கொண்டு சேர்ந்த உடைய அவன் என்ன செய்கிறேன் இதனால் வரக்கூடிய லாபம் எனக்கு என்ற பாவனையெல்லாம் இல்லை நான் நினை வச்சானில்ல பிரம்மம் அந்த பிரம்மன் ஆனந்த ஆனந்தத்துக்காக என் அந்த காரியமும் செய்வதில்லை வேறு என்ன விவகாரம் பண்ணுறது பிரார்த்தமானது எந்த விவகாரம் செய்வது அவனு பலப்படாதது இருக்கிறதுனால அது செய்து முடிக்கிறத தவிர சுகத்தை நிமித்தம் செய்வதில்லை புகழ் நிமித்தம் செய்வதில்லை ஏன் வஸ்து ஒன்று புகழ் பவன் யாரு பொய்ப்பொருள் தான் புகழது மெய் பொருளை பொய்ப்பொருள் போகலே சின்ன பசங்கள்லாம் ஜெய்சியாக போட்டாக்க பெரியவங்களுக்கு சந்தைப்படுவாங்களா சின்ன பசங்க என்ன தெரியும் சும்மா சத்தம் போடுறாங்க இருப்பாங்க விபரங்கள் எழுதினாலும் ஜே போட்டால் அது உள்ளது அஜய்தான் அதுபோல் இந்த பொய்பொருள் அஞ்சாண்டுகள் என்ன வரப்போகுது என்னைக்கு புகழ்வாரு நாளைக்கு போல் வரேன் இந்த அஞ்சாண்டு வேலையான் நாய்ந்த நாத்துகிலன் பெரியாம்பேகன் பழித்தன் பேணுகிறன் பெருமை சிறுமை இல்லை பின்னும் இன்னும் இல்லை வரையற்றி வெளியே செய்வார் இவர் படித்தா என்ன ஓட்டின என்ன தூட்டின என்ன பெரியான் ஜெயன் பண்ணார் அஞ்ஞானத்தில் மூணு வைக்கிறார் இந்த மக்கள் பெரிய போல் அலைகிற இந்த மக்கள் தோட்டினா போட்டின இவர் போட்டுதலு தூட்டுதலுக்கு அந்த அவர்கள் புறமும் இடமில்லை அந்த பாணி வரும் ஆ ஞானிகள் ஒன்றும் சொல்றதில்லை அவர்களுக்கு எப்படி இருக்கு நான் சொல்ல ரெண்டு ஒன்று தான் தனிநனி இறந்து வருந்தி மற்றொருவன் சந்தனமாதிய பூசை இனமலர் மாலை புனையனும் இழுத்து வைத்து வயது அடிது அடித்து உதைத்து உடலின் பிணைமலம் மாதிய பூசினும் அண்ணன் பிரியமற்று பிரிய மப்பிரியமற்று பிரிய மப்பிரி வினைவனி முனைவன் ஐந்தொழியில் புரிய விதத்தியை நோக்கி உண்மை இணும் பண்ணான் மகர தேவகதி எடுத்து வருது அப்படிப்பட்ட நிலை அவனுக்கு வருதுன்னா அதிஷ்டானத்தில் நிலம்பிற்கிறது தான் காரணம் இப்போ அஞ்ஞான காலத்தில் அப்படி இல்லை ஆனால் கோவம் வருது கொஞ்சம் போல இருந்தால் காலையில் குளிர்ந்து போகுது போல இருந்தால் உச்சியெல்லாம் கொடுது இகழ்ந்தா அடிவே கலக்குது என்ன பண்ணுது அப்படி போகுது அதனால கலந்துதான் ரெண்டும் இல்லை எதுனால இல்லை ஆத்மாவே எவனுக்கு போடலாம் எவனுக்கு இந்த மாபெரும் மக்களுக்கு போடணும் என்ன என்ன இந்த ஆசா பாஸ்பெடலுக்கு போகணுன்னா ஆக போகுதா இல்லை என்ன ஒரு உதாசீனம் வந்தது அதுவும் ஒன்றும் இருக்கு இல்லைங்கிறார் அப்ப இருக்கிறதுனால தான் இந்த கோதிலா சொருவமாக கூலியே லவிக்கும் மற்றும் ஏதுமே கலக்கம் செய்யாது எந்த கலக்கம் செய்யறதில்லை இன்னவன் ஜீவன் முத்தான் இப்படி பண்றான் ஜீவனம் இது ஒரு லட்சணம் பிரம்மரூபம் பிரிவர தெரிந்தவனுக்கு திரும்பவும் முன்போலிந்த திருசிய பவமே இல்லை இருந்ததே பிரமம் தன்னை என்று பிரிந்துளா பாகியத்தை வேண்டிய வெளிமகன்றான் அந்த ஞானம் அடைந்த லட்சணமும் அப்படி இல்லாத ஒரு லட்சணமும் சொல்றார் பிரிந்துளா பிரம்மரூபம் பிரிவர தெரிந்தோனுக்கேன் பிரம்ம வடிவமும் ஆத்ம வடிவமும் ரெண்டும் எப்பவும் பிரிவினே கிடையாது எப்போ சர்வதா அதே வந்தாதுன்ன பரமாத்மா கடகாசி மடகாசம் எப்போது அபேதம் ஒழிய கடவு உடஞ்சப்படுவதா அபேதம்னு சொல்கிறதில்லை அப்படி போல் பிரிஞ்சிடா பிரம்மன்னார் அப்படி பிரிஞ்சிடா பிரமரோபம் பிரிவர தெரிஞ்சவனுக்கு இது பிரிவில்லா இருக்கிறது என்று தெரிஞ்சவந்த ஞானின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஞானிக்கு திரும்பவும் முன்போடுந்த திருசிய பவமே இல்லை அவன் மறுபடியும் இந்த தோட்டிக்கொண்டிருக்கின்ற நாமரை பிரபஞ்சத்தில் சத்தியபிரசுவது கிடையாது கிடையாது இத்தோற்றம் வித்தை என்று நிச்சயம்தான் உள்ளு அப்படி நிச்சயம் உள்ளவன் ஞானி அப்படி இல்லாமல் இருந்தாக எப்படி இருக்கும் இருப்பன்னு சொல்கிறார் இருந்ததே அவனுக்கு ஏதாவது ஆசாபாசை இருக்குமே ஆனால் பிரம்மன் தன்னை இவன் அறிந்தவனே அன்று அவன் சச்சியானந்த பிரமத்தை வியாபகமாக தெரிந்து கொண்டான் அல்லன் பிறகு எப்படி இருக்கான் விருந்துள பாவியத்தை வேண்டி வெளிமுகின்றான் விசாரமாக இருக்கிற இந்த உலகப் பொருள்களில் ஆசாபாஷ் உடைய நிறுத்தவரை வேறு கிடையாது ஆகவே ஞானம் அடைந்தவன் என்று சொன்னான் அவன் வெளிமுக நாட்டம் இருக்கப்படாது உரும நாட்டம் இருக்கணும் வெளிமுக நாட்டம் வரக்கூடிய பிரார்த்தம் இருக்குமே ஆனால் கடுமைநிமித்தமாக ஏதாவது காரியம் செய்தி முடிச்சு போறதை ஒடியும் ஆகிரகம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பாவனை தான் அவன் சாந்தபிரமத்தை உணர்ந்தவன் லட்சணம் அதனால அவன் தான் என்று சொல்றேன் தொடரான் என்ற வேகத்தால் பின்னே சம்சாரத்தை பிரமஞானி என்ன ஒன்னாது ஒத்து ஏகமேன்றோ சொன்ன வாசனை அனைத்தும் தொடர்ச்சிதைந்தவன் ரோம் மீண்டும் சொல்ற முன்னே தொடரின்ற மூல வாசனை இந்த வாசனை இருக்கு இது மூல வாசனை தோளவாசனை ரெண்டு பேரும் மூல வாசனை அற்புத்த வாசனை போயிருக்கு உற்பத்த வாசனையாக தோள வாசனை உற்பத்த வாசனை சொன்னால் மூலவாசனை எப்போ வர்றதில்லை நம்ம நம்முடைய ஆசா பாசெல்லாம் போயிடுச்சு இனிமேல் நம்ம வீட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளி வரும் அப்போ தான் வரும் எப்போ வராது சாகர காலம் இல்லை எப்போ வரும் எப்போ நமக்கு வைராக்கியம் தீரமாக இருக்குன்னு சொல்கிறோமோ ஜெயிச்சுட்டேன் சொல்கிறேன் இல்லை அப்போ தலை தூக்கம் நான் இருக்கேன் என்ன மறந்துட்டேன் அப்படிங்கும் அதுதான் மூல வாசனை வந்துடும் எனக்கு அடங்கியிருக்கான் உற்பத்தி அனுப்புறுத்த வாசனை உற்பத்தி வெளிப்பட்டது இது சாதாரண வாழ்க்கையில அடிக்கடி வரும் இது வெளிப்பாசனை வேகத்தால் ஏன்னா அப்பியாச காலத்தில் இது தூள வாசனைலாம் போயிடும் மூல வாசனை சமாதி காலத்தில் வர்றது அதான் அதை வச்ச கஷாயம்னு பேர் அதுக்கு கஷாயம் என்னால் குளம் மாதிரி இருக்குல்ல அப்படி போல் அடங்கியிருக்கிறதெல்லாம் அப்போ வெளிப்படும் அப்போ வெளிப்படும்போது அப்போ தான் தெரியும் இவ்வளோ வாசனை இருக்கா அப்படின்னு அந்த ஞானி உணரும்போது ஒரு அதிர்ச்சி ஏற்படும் அது கஷாயம்னு அப்படிப்பட்ட மூல வாசனை வேகத்தால் பின்னுமே சம்சாரத்தை பேணுவன் பிரம்மஞானி என்ன ஒன்றாது அப்படி மூலவாசம் இருக்கிறதுனால மீண்டும் கூட சம்சாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லவோ அது ஞானு எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் அது முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் வத்து ஏகமென்று உணர்ந்ததாலே வஸ்த் பொருள் பிரம்மஸ்வரூபம் ஒன்று என்று உணர்ந்திருக்கான் அப்படி இருக்கிறதுனால சொன்ன வாசனை அனைத்தும் தொடர்பு சிதைந்த ஒன்றோ ரெண்டாவது வசதி இருக்குன்னா தான் அந்த மூலவாசனை செயல்படும் ரெண்டாவது வசதி இல்லைன்னு நிச்சயம் பண்ண பிறகு மூலவாசனை வேகம் இல்லை அடிவிட்டு போகுது அர்ஜுனே தலை வாங்கிறதுக்காக கண்ணன் மந்திரிச்சு இந்த பாம்பு விட்டான் அது போனது தலையை வாங்க முடியல ஏன்னா தேர் இறக்கிறதுனால தலைப்பாக கொண்டு வந்துருச்சு கிரீடத்தை ரெண்டாம் வரை நான் மந்திரிச்சு விட்டு நான் போகிறேன்னா ரெண்டாவது மதச்சி முடியாதுட்டான் ஒரு முறை தான் கொடுக்கணுன்னு வாக்குறுக்கு இப்படி அனுட்டான் நானே போகிறேன்ண்ணா அது வேகம் இல்லை ஒரு நாம பிடிச்சி கொண்டு போட்டால் ஆரம்பிச்சுனேன் அப்பாரு அப்போ என்ன சொல்கிறதுக்கு அந்த மூல வாசனை அஞ்ஞான காலத்தில் வேகம் உண்டு அபியாச காலத்தில் வேகம் காட்டும் ஞானமடைந்தவர் என்ன இருக்குது சரி போகுது வேகம் இல்லை வேகம் இல்லாததுனால போயிடுச்சு ஒரு ஆம்பா தேதியே போச்சு தேதி குளோஸ் அப்படி போல் வஸ்து பிரம்மஸ்வரூபம் எங்கே நிறைந்திருக்க ரெண்டாவது இல்லையே நிச்சயம் இருக்கும்போது இந்த மூணு என்ன பண்ணும் வந்து அது ஏதாவது வந்து கெளிவு பண்ணுமா கெளிவு பண்ணுறதுனால் செத்து பூஜை சுரப்பூத்தி கொஞ்ச நாச்சு இருந்தால் தானே கெளிவு பண்ணணும் அது இல்லையே நிராசை நிராசையை உடனே கிட்டே ஆசை வார்த்தைக்காரனா ஏற்றுக்கவேண்ணா அவனுக்கு அது வேண்டாங்கிறான் அப்படி செஞ்சான் அல்ல இப்படி செஞ்ச நல்ல இருக்குது நீ பாருங்க செய்யுங்கன்னாக்கா அப்படி என்ன தான் வேணான்னு சொல்ல நீ என்னத்துக்காது ஆசை வரது காட்டுற அப்படின்னு சொல்லுவானா இல்லையா பொருள் நிராசையு உடையவன் அவனிடத்தில் என்ன சலுகை செஞ்சாலும் கூட அவன் ஏற்றிக்க மாட்டான் இந்த சலுகை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் போனான் அதே போல் வஸ்து நிச்சயம் வந்து பிரம்மஞானிக்கு இந்த மூலவாசனை ஒன்றும் பண்ணுறதில்லை தூல வாசனை எல்லாம் ஜெயிச்சாச்சு இந்த மூலவாசனை இருக்குது அது ஒன்றுமே பண்ணாது எதனால் பண்ணாதுன்னா இதுதான் நாம கூட பார்த்தீங்கன்னா சத்தியப்பதி சோப்பத்தி கொஞ்சம் கூட இல்லை இருந்தால்தான் பண்ணும் சிறிது கூட இல்லாமல் இருக்கும்போது இந்த வாசனை வெளிப்படாது வெளிப்பட்டால் வேகம் இல்லை அதை காரணம் இருந்து தனியாக வந்துப்பா மாதிரி செத்து போயிருது அதனால் இந்த மூலவாசனை ஒன்றும் செய்யாது என்ன தினம் பத்து தினம் இருக்கிறதுனால ஒசு நிச்சயம்தான் முக்கியம் என்று சொன்னார் மெத்தவும் பெண்மையக்கம் மேவிய மூடன்றன்னின் சித்தமும் தாயிலே செல்லாது நிற்கும்மா போல் சுத்தமானந்தமான சொருபமே உணர்ந்தோனுக்கும் சித்தமே விடையானந்தம் செல்லாது நிற்கும் என்றோத்தஞ்சாவது பாட்டு மெத்தவும் பெண்மயக்கமேவிய மூடந்தன்னின் தீவிரமான பெண்ணாசுவடையவன் அருணிகிநாதர் அப்படி இருந்தாராம் ஆந்திராவில் வேமனா அப்படி இருந்தாலும் சொல்லப்படுது அவர்கள் கூட சித்தமும் தாயிடத்தில் செல்லாது இருக்குமா போல் அவங்க அக்காவோ அது அம்மாவோ நான் தான் பெண்ணும் அவங்க வெறுப்படைந்து போயிடுதா சொல்லப்படுது அவர் கிழு விழுந்து போனாராம் முருகான்னார் முருகர் வந்துட்டார் இப்படிலாம் கதை போகுது அப்படி போல் நிற்கும்மா போல் திஷ்டாந்தம் இந்த அஷ்டாந்தத்தில் சுத்தம் ஆனந்தமாக ஆனந்தமான சொருவமே ஜெகதிபரம்னு முப்பத்தி அஞ்சு தத்துவங்கள்லாம் அசுத்தங்கள் இருப்போம் சுத்தம் சுத்த பதார்த்தப்பட இருக்க ஆனந்த வடிவமே அது சொருவமே ஆனந்தம் அத்தகைய சொருபமே நம்முடைய உண்மை சொருபம் என்று உணர்ந்தவனுக்கு சித்தம் அவங்களோட மனமானது இவ்விடயானந்தம் செல்லாது விஷய ஆனந்தில் போகும் அஞ்சு இந்திரங்கள் மூலமாக ஆசைப்படுமா செல்லாது நிற்கும் என்றோ நிற்கும் அன்று ஓசை ஆகவே மனமானது சொருபத்தை நன்றாக பற்றி அது ஆனந்த வடிவம் அதான் உண்மை சொரூபம் அது ஒன்று தான் இருக்கிற ரெண்டாவது இல்லை என் நிச்சயம் வந்த ஞானிக்கு விசிகிச்சை வர்றது நியாயமே இல்லை இதில் இடைஞ்சானவற்ற காலத்துக்கு தீர்ந்து கூட வராது எந்த பொருளும் விசாரம் பண்ணாலே பொருளில் பற்று நீங்கிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அசுத்தமான பொருள் தான் அரசு இழந்த அனைத்த கண்டந்தான் மாய மாயா விச்சாரம் பண்ணாதனால்தான் அதில் பிரிய உண்டாகிறதே காரணம் அதை விசாரம் பண்ணி பார்த்து பார்க்கும்போது உண்மை தெரிஞ்சு போகுது அது துக்கம்தான் இருக்குது அவசியம்தான் இருக்குது நிச்சயம் பண்ண பிறகு அதில் ஆசை வராது என்னென்ன ஆசை வந்துருது ம் அது ஒவ்வொரு இந்திரியத்தின் மூலமாக வரக்கூடியது ஒவ்வொரு முறைமையும் தனித்தனியாக விசாரம் பண்ணி ஆகணும் சத்தபரிசரபரசகந்தம் அங்கேயும் தனித்தனியாக விசாரம் பண்ணணும் பண்ணால் தான் அது எவ்வளோக்காவோ விசாரம் பண்ணுறோமோ அவ்வளோக்காவோ அந்த பொருளில் நாட்டம் குறைஞ்சிடும் அப்படி பண்ணாதனால தான் நாட்டம் குறையிறது இல்லை விசாரம் இல்லை பண்ணி பார்த்தாச்சு எனக்கு நாட்டம் இல்லை விவகாரத்தை செய்ய வேண்டியிருக்கேன்னா கலை நிறுவனமாக செய்யலாம் ஆகவே இத்தகைய ஒரு அதனால் சுத்தமானந்தமான சொருமையை வளர்ந்தவனுக்கும் சித்தமையை விடயானந்தம் செல்லுமா செல்லாது இருக்கும் என்று சொல்கிறார் இலக்கணம் முடிஞ்சது இப்போ நடத்தியத்திலிருந்து ஜீவன் அதாவது ஜீவன் முத்தனது பிரார்த்த கர்மா விசாரம் அவனுக்கு பிரார்த்தம் எப்படி இருக்கு இருக்கா இல்லையா ஏன் இல்லை அவர் இருக்கிறதுனால என்ன லாபம் அவனுக்கு நஷ்டம் என்ன இந்த விசாரத்தை ஆரம்பிக்கிறார் நித்தமும் சமாதி செய்யும்ோர்கள்ிய தோற்றமாம் சுரு தொடர்பயன் கூடுமாறு சத்தில பிராரதத்தை சாற்றிடும் சிலவிடத்தில் ஐநூத்தி ஆறாவது பாட்டு முதல் ஐநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஞானிக்கு பிரார்த்தம் எந்த விதத்தில் செயல்படுது ஏன்னு செயல்படுது இல்லாவிட்டால் என்ன இருந்தா என்ன என்ற கேள்விகளை அக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வர இது முதல் பாட்டு நித்தமும் சமாதி செய்யும் நிவரணாம் ஞானிக்கு நாள்தோறும் இந்த சமாதிலேயே திரும்ப திரும்ப இருந்து அந்த சொருபத்தை மறக்காமல் இருக்கின்ற ஞானிக்கு ஒரு கால் ஒரு சமயத்தில் மித்தையாம் பாகியத்தின் மேவிய தோற்றம் கண்டு அது வெளிம நாட்டில் வரும்போது அதிலே பொருந்திய நவரூபங்களை பார்த்து சுத்தமாம் சுருதி அன்னும் தொடர்பயன் கூடுமாறு சுத்தமாகிய மேன்மை பொருந்திய சுருதியானது இவர் சம்பந்தம் உண்டாகிறது யானைக்கு அதனுடைய பிரயோஜனம் எப்படி இருக்குது கூடுமாறு சத்திலாப்பிர ஆரத்தியத்தை சாற்றிடும் மே சிலத்தில் அவனுக்கு பிரார்த்தாரமாக சில சில இடங்களில் நாமரூபத்தில் சம்பந்தம் ஏற்படுவதன் காரணம் அதான் பிரார்த்தனை சொல்வார் அப்போ அதில் பிரயோஜனங்கள் என்ன அதுக்காக சில சில இடங்களில் பிரார்த்தனை அங்கீகாரம் செய்து வருவதையோடைய வாஸ்தவமாக ஞானிக்கும் பிரார்த்தம் இல்லை என்றுதான் கடைசியில் முடிக்க போகிறார் ஆகவே இது முறையாக இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் என் அடுத்த பாட்டு தொடர்ந்து சொல்லப்படுற தருபை அனுமதிப்பதெல்லாம் தான் செய்த கண்மம் மூலம் பகரும கண்மம் பற்றிய பயனும் இல்லை சுகமுதல் அனுபவம் தான் தொடருமே மட்டம் மட்டு அறிஞனுக்கு ஒப்ப வேண்டும் அப்படின்னு பாட்டு தகு பயன் உதிப்பதெல்லாம் ஞானி யோகா திசையில் இருந்து கொண்டு அவருடைய பிரயோஜனங்கள் எல்லாம் அனுபவிப்பதோ அல்லது மற்ற பிறகு உபயோகம் பண்ணுமாறு கொடுப்பதோ எல்லாம் தான் செய்த கர்மம் மூலம் தான் முன் ஜென்மங்களை செய்த கர்மத்தின் காரணம் தான் என்று சொன்னார் மூலம் முன் ஜென்மத்தில் செஞ்ச காரணம் கர்மங்கள் இப்போ செஞ்சுதில்லை பகரும் அக்கர்மம் இன்றே சொல்லாது என்ற அந்த மூலம் பழைய கர்மங்கள் இல்லாவிட்டால் பற்றிய பயணம் இல்லை அது பிரார்த்தமாக மாறி செயல்படாவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் சுகம் முதல் அனுபவம்தான் தொடரும் எம்முட்டு சுகம் துக்கம் மற்ற பெருமை சிறுமை எல்லாம் சேர்த்துக்கிட்டு தொடரும் எது தொடர்ந்து வருகிறதோ அது அம்மட்டும் அகமரும் பிராரத்தத்தை அறிஞனுக்கு ஒப்ப வேண்டும் அந்த பிராரத்தம் ஆனது எதுவரைக்கும் செயல்பட இருக்கிறதோ அதற்கும் ஒப்பத்தான் வேணும் அந்த பிராரத அனுசாரமாகத்தான் விவகாரம் பண்ண முடியுது அவனுக்கு இச்சை இச்சைப்படி செய்கிறதில்லை ஞானி இச்சாபராத செயல்படுத்துறதே இல்லை அப்படி செயல்படுத்துகிறாருந்தால் பலைச்சாபரார்த்தமாக இருக்கணும் அது ஏகதேசம் தான் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பலப்படாதம் மிக மிக குறை அது அனிச்சாபரார்த்தம் பல விதமாக இருக்கலாம் அதுவே ஒரு விஷயம் இச்சாபராத்தையும் பறைச்சாவது மிக மிக குறைதான் ப பலப்படார்த்தம் ஏவுதேசமாகதான் இருக்காது ஆனால் பெரும்பாலும் துர்பல பிரார்த்தம்தான் துர்பல பிரார்த்தம் இருக்கிறதுனால தான் நமக்கு முயற்சியே தேவைப்படும் இல்லைன்னா நமக்கு வேலையே இல்லை வேலை இல்லை அர்த்தம் சும்மா இருக்கலாம் சும்மா இருக்க முடிகிறது இல்லை அதனால அண்ணன் கூட வச்சுருக்கார் பலபாரதத்தை இல்லாமல் துர்பலபிராதத்தை வச்சுருக்கார் பலபராதத்தை இருக்குமே ஆனால் அப்புறம் ஒரு நாள் சம்பாரித்து ஒரு மாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்க அப்புறம் போகுமா சொல்லு பார்ப்போம் தொடரும் எம்மட்டு அம்மட்டும் அகமூறும் பிரார்த்தத்தை அறிஞனுக்கு ஒப்ப வேண்டும் அதனால் விவகாரத்தில் ஈடுபடுற காலத்தினால பிரார்த்தம் அங்கேயானம் பண்ண தான் வேணும் என்பதை இந்த பாட்டை சுட்டி விடுகிறார் பிரமே நாம பெற்றுள்ளே கற்படி சஞ்சித வினை நசிக்கும் மறுநூறு ஜாக்கிரத்தான் மயக்கமாம் சொப்பனத்தில் கருதிய கண்மெல்லாம் காணாது நசிக்குமா போல் அப்படின்னு பாட்டு மீண்டும் சொல்கிறார் பிரம்மே நாமென்று இங்கன் பெற்றுள்ள ஞானத்தாலே பிரம்மசுரவன் நான் என்கிற ஞானம் வருமையானால் முதல்ல எரிக்கிறது சஞ்சிதம்தான் அதான் தாக்குது போய் சர்வதா கற்ப கோடி சஞ்சிதம் எல்லாம் நசிக்கும் எத்தனை கோடி ஜென்மங்களில் சஞ்சித கர்மங்கள் சேர்ந்திருந்தாலும் அது போயிடும் பாருங்க பஞ்சினை பஞ்சினை ஊழ்த்தி போல் பழஜன்ம வீத வீதா வித்தம் செஞ்சிதமெல்லாம் ஞானம் தாள் சுட்டி வெந்நீராக்கும் வந்தார் படஜென்ம வீத வித் அனந்தங்கோடிமா ஜென்மங்களில் அனந்தங்கோடி விதமான விதைகள் இருக்கு இல்லை செஞ்சத்தில் அதையெல்லாம் நாசப்படுது இதை ஞானத்துக்கு பெரிய மகிமை அது ப்ரவாமே இல்லைன்னு சொன்னது இதுதான் காரணம் இது ஒரு காரணம் ஆனால் சச்சியானந்தபெருமான் நானே நிச்சயம் பண்ண பிறகு அந்த செஞ்சத்துக்கு வேலை இல்லாமல் போகுது அதை எஞ்சி கரிஞ்சு போகுது அகண்டா பாவன வந்த பிறகு பிறப்பில் செஞ்சதுக்கு என்ன வேலை இருக்கு எரிய வேண்டியது போன எரிஞ்சு போகுது வேண்டி எரிஞ்சா போச்சு அது வரத்தி பிரார்த்தம் தான் சொல்லப்படுது இதுக்கு எரிஞ்சு போச்சு பிரார்த்தம் தேவைப்படுது அப்புறம் சஞ்சீன் தேவைப்படுது தெரிஞ்சே போகுது எப்படி நோயை வந்துடுச்சு மருந்து நிறைய வாங்கி வச்சுருக்கோம் ஏதோ புண்ணிய நோய் நிவர்த்தி ஆகிடுச்சு அது மருந்து என்ன பண்ண போகிறீங்க நான் கீழே போடுவேன்ட வேண்டாம் போ குடிப்பாங்களா அப்புறம் மருந்து சாப்பிடுவாங்களா சொன்ன செய்யும் மறுநூறு ஜாக்கிரம்தான் இந்த ஜாக்கிரத்தால் இருக்கு மயக்கம் பொருந்திய ஜாக்கிரம் ஜாக்கிரத்தால் மயக்கமாம் சொப்பனத்தில் ஜாக்கிரத்தில் என்ன செய்கிறோம் மயக்கமாம் சொப்பனம் இருக்கு கருதிய கணவன் எல்லாம் காணான் அசிக்குமா போல் இந்த சொப்பனத்தில் எத்தனையோ விவகாரங்கள் செய்கிறோம் ஒரு வாரம் இல்லை பெரிய பணக்காரருக்கு பெரிய கோடீஸ்வரன் ராஜா புக்கிசேர்த்தி நிறைய பணம் இருக்குது இப்படியே சொப்பனம் வருது ஜ வந்து இருக்கா நான் முன்னே எரிக்க வேண்டும் தானவே போயிருந்தது கருதிய கணவன் எல்லாம் மறு ஜாக்கிரத்தால் காணாது நசிக்குமா போல் அப்படின்னா இதுவும் ஒரு மயக்கம்தான் ஜாக்கிர மயக்கம் தான் இருந்தாலும் கூட ஜாக்கிரவாசை வரும்போது நசுக்க நினைச்சு போரு ஒரு துரும்புன்னு கொண்டு வர முடியாது ஒரு நையா பைசா கொண்டு வரலாம் பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது நையா பைசா இல்லை அது தீது போச்சு இப்படிப்பட்ட சொப்பன வச்சு என்ன பண்ணுறது நம்ம எதா கொஞ்சமாக கொண்டு வர்றதுக்கு வழி பண்ணாமல் இருந்தால் சொப்பனமாக அது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளிப்பட்றோம் அதுபோல் இது பிரபஞ்சமானதே ஜாக்கிரவஸ்தே இருக்குது இது ஒரு சொப்பனம் தான் இது சொப்பனம் போயமுன்றே துணிந்தவன் ஞானியாவான்னா ஞானம் அந்த மாதிரி சொப்பனமாக தோற்றும் அப்போ வந்து தேவை இல்லாமல் போகுது என்ன ஞானம் அப்படின்னு லட்சான பிரம்ம்தான் அந்த பாவனை தான் ரெண்டாவத்தி அந்த பாவனை ஜடம் ஆயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு வேலையில்லை ஸ்வப்ன பதார்த்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் கூட எப்படி ஜாக்கிரதை வந்த பிறகு இல்லாமல் போகுதோ இப்போ பிரம்ம ஜாக்கிரம் வந்த பிறகு இந்த ஜாக்கிர பதார்த்தத்தில் இருந்து அத்தனையுமே இது பதார்த்தம் இருக்குது முதல்ல முதல்ல அதான் முக்கியம் அதன் பிறகு பிரார்த்தம் பிரார்த்தார்த்த வெளிப்பட்டது அது அதுக்கு வருத்தம் இதே போல் இருக்குதுன்னு சொல்கிறது அதுக்கு தான் பிரார்த்தனைக்கு தான் அப்படி சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் எப்படி வெளியே வந்தவர் இல்லையோ அப்படி போல் பிரம்மஜாக்கரத்தில் நாகர பிரபஞ்சத்தில் எந்த விதமான பட்டுக்கோடு வராதுன்னு சொல்கிறான் வேதமாம் சொப்பனத்தில் பலமதா செய்யப்பட்ட தீதியா புண்ணியந்தான் தீங்குரு பாபமும் தான் ஏதுமே கனவை விட்டிங்கு எய்தியுற்றோனுக்கு சாதிவே நரகம் சொர்க்கம் சார்ந்திட வேதுவாமோ மீண்டும் தொடர்ந்து சொல்றார் வேதமாம் சொப்பனத்தில் அனந்த விதமான விதமான சொப்பனை வரும் சொப்பனை ஒரே மாதிரி வராது ஒவ்வொருத்தரும் ஒரு பிரகாரம் வர செய்யும் அப்படி வரக்கூடிய அந்த சொப்பனத்தில் பலமதாய் செய்யப்பட்ட மிகவும் தீவிரமாக அழுத்தமாக செய்யப்பட்ட தீதையெல்லாம் சுகத்தையே கொடுக்கக்கூடிய புண்ணியம் இருக்குது சொப்பனத்தில் புண்ணியகாரியம் பண்ணுறான் அசிமேதையாகம் ராசி யாகம் நிறைய பண்ணலாம் வெறும் புண்ணியம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிப்பட்ட புண்ணியம்தான் அல்லது தீங்குரு பாவமும் தான் நரகத்துக்கு போகிறதுக்கு பாவமும் செய்யலாம் கொலை களவுகள் காமெலாம் செய்கிறான் அப்படின்னு சில சப்பனத்துக்கு செய்கிறான் அப்படி செஞ்சாலும் கூட ஏதுமே கனவை விட்டு இங்கு எய்திய நனவுற்றோருக்கு சொப்பனத்திலேந்து விடுபட்டு ஜாக்கிர அவாஸை வந்த பிறகு அது எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்க சொல்கிறார் சாதி சத்துவனுடைய சிஷனே நரகம் ஸ்வர்க்கம் சாந்தியில் எழுதுவாமோ சொப்பனத்தில் பெரும் புண்ணியம் ராஜிவேதம் பண்ணேன் அப்போ அஸ்வேதம் பண்ணேன் அதனாலே நான் சொர்கத்துக்கு போகிறேன் சொல்ல முடியுமா அந்த புண்ணியம் இங்கே உதவாது ஜாகிராதி செஞ்சதா சொக்கரத்துக்கு போகலாம் இல்லை ஜாகிராதி செஞ்ச புண்ணியம் இருக்குது அது சொப்பனத்துக்கு உதவுன்னா அதுவும் அது தனியே தனி ஆகவே அதே போல் அங்கே நரகத்துக்கு போகிற பாவங்களும் செஞ்சுருக்கலாம் சரி நரத்து போகிறதில்ல இப்போ என்ன செய்யலாம் இப்போ செஞ்ச இந்த ஜாக்கிரதை செஞ்சது தான் சொர்க்க நேரத்துக்கு ஏஜோடிய சொப்பனம் செஞ்ச புண்ணிய பாவங்கள் இல்லை சொப்பனத்தில் ஏதாவது சொர்க்கனர் போகிறாங்க கிடையாது அங்கேயும் போகிறதில்ல சரி இந்த ஜா இந்த ஜா இந்த இந்த ஊர் புண்ணிய பாவம் செஞ்சுவிட்டோம் அடுத்த நாள் சொப்பனத்திலேயே சொர்க்கனர்கள் போகிறான்னா அதுவும் கிடையாது சொப்பனங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தோண்டி குறிப்பிட்ட நாள் அழிஞ்சிடும் இடையில வாசனையின் பிரகாரமே ஒரு காட்சிகள் தோற்றம் ஏற்படும் அந்த வாசனா பிரகாரம் தான் அப்புறம் அடுத்த சொப்பனத்துக்கு இன்னொன்று புதுசு வாசனைகள் பலம் எப்படி இருக்கும் அது அனுசாரம் தோற்ற முடிய இந்த முன் சொப்பனத்துக்கும் இன்னொரு சொப்பன சம்பந்தமே கிடையாது அதனால அது உரான ஒப்புறார் அப்போ எப்படி இந்த முன் சொப்பனத்துக்கும் பின் சொப்பனத்துக்கும் தொடர்பு இல்லையோ அதே உனக்கும் ஒரு பிரார்த்தத்துக்கும் ஒரு ஜென்மத்துக்கு தொலைவில்லை தான் ஆனால் நீ அய்மானத்தின் அலுவலருக்குன்னு நினைக்கிற எப்படி சொப்பனத்தில் வந்த பிறகு சில பிறகு ஆசை இருக்குல்ல சத்தியம் புத்தி அப்படி போன்று நினைக்கிறேன் தப்பு வாஸ்தவமாக ஒரு ஜென்மத்துக்கு நம்ம சம்பந்தமும் கிடையாது இந்த ஜென்மத்தில் உனக்குங்க ப தேவாதி சம்பந்தம் இல்லை ஆகவே தெரிஞ்சுகொள் என்பதற்காக சொப்பனம் காட்ட சொப்பனா சுழ்த்தி ஆளு ரெண்டு கால் டைம்ச்சுன்னா வேதாந்தம் நிறைவேற முடியாது வேதாந்தத்துக்கு பிரமாணங்கள் ரெண்டு தான் மற்ற எந்த சாஸ்திரத்துக்கு எந்த பிரமாணங்கள் வச்சுக்கிறதில்லை அவங்க அது சுருதி பெருமாணம் மட்டும்தான் மற்ற சாஸ்திரங்கள்லாம் துவேத சாஸ்திரங்கள்லாம் சுருதி பிரமாணம் ஏற்றுக்கிறாங்க அது ஏற்றுக்க வேண்டியது தான் இருந்தாலும் சுருதி மட்டும் இங்கே ஏற்றுக்கிறதுக்கு பெரியாரம் அனுபவம் ரெண்டும் வேணும் என்று வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் அதனால் சொப்பன பதார்த்தங்கள் விசாரம் பண்ணதுனால பிரபஞ்ச மித்தியங்கிறதுக்கு அது உதாரணம் கிடைக்கிது அதே போல் ஆத்மாவானது ஏதோ ஒரு சம்பந்தமில்லைங்கிறதுக்காக சமா அந்த சமாதி நிலை கூடும் போது இப்படி இருக்குங்கிறதுக்காக சுழித்தி அவசியம் இந்த ரெண்டும் நமக்கு நாள்தோறும் அல்லது விட்டு விட்டால் காட்டாருன்னு சொன்னால் நான் உணரணும் உணர உணராமல் இருக்கும் உணராமல் இருக்கிறதுனால் நஷ்டம் அவருக்கு இல்லை நமக்கு தான் நஷ்டம் அதனால் இந்த லாப நஷ்டங்கள்ல தான் அடிபடுறோம் ஒன்றைய ஈஸ்வனுக்கு கிடையாது பிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது இவனுக்கு தான் அய்மான ஜீவனுக்கு தான் இவன் முத்தனுக்கும் இல்லை அதனால தான் இந்த சொர்க்க நரகம் சார்ந்திட ஏது வாங்கும் ஆனால் ஆகாதுன்னு ஆனால சொப்பன திஷ்டாந்தத்தை கொடுத்து காட்டி நடுத்திலிருந்து என்னும் சொல்ல போகிறார் சங்கம் இல்லாமல் என்றும் சாந்தமாம் தத்துவத்தை பங்கமில்லாது தானாய் பார்த்து நன்றாய் அறிந்தேன் துங்கமாம் சன்னியாசி தூரவாக எங்குமே எவ்வளவு வேணும் என்றுமே இசையா நின் விவேச்சோட அவனில் ஐநூற்றி பத்தாவது பாட்டு ஐநூற்றி அஞ்சாவது பாட்டு வந்து இவர் முத்தர்களுக்கு இப்போ ஆரந்த கர்மம் எப்படி இருக்குன்னு விசாரணை நடந்துக்கிப்போ அதை பற்றி சொல்லிட்டு வர்றார் முன் பாடலில் சொப்பனத்தில் புண்ணிய பாவங்கள் செய்தால் ஜாகிரதே கிடையாது அதுக்காக ஜா சொர்க்க நரகமும் கிடையாது இப்போ என்ன இருக்குது ஒரு தோற்றம் அவ்வளோதான் அப்படி போல இந்த ஜாக்கிராசில செய்யக்கூடிய புண்ணிய பாவங்கள் சொர்க்கநிரகங்கள் இருந்தாலும் அது சரீரத்துக்கு ஒளி ஆத்மாவுக்கு கிடையாது ஆத்மாவுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது என்பதை சொல்லி முடித்தார் இப்போது சங்கமில்லாமல் என்றும் சாந்தமாக தத்துவத்தை அந்த தத்துவம் அதிஷ்டானமாக பிரம்மசர் எப்படி இருக்கு சங்கம் கிடையாது எதோட சம்பந்தம் இல்லை நிஷங்கன் பேர் நிர்லேபன் அதோட சாந்தம் ஒரே அமைதி தான் இடமே இல்லை ஏன் மனமே இல்லை என் வரும் அது ஒரே வஸ்துவாக இருக்கிறதுனால குழப்பத்துக்கு இடமே இல்லை அப்படிப்பட்ட அந்த வஸ்துவை பங்கமில்லாது தானாய் பார்த்து நன்றாய் அறிந்த துங்கமாவும் சன்னியாசினார் தூய்மை பொருந்திய சன்னியாசியானவன் குறைவில்லாமல் தானாக பார்க்கணும் அதுதான் அங்கே இருக்கிறது அதிஷ்டான சைதன்யம் பிரமத்தில் லட்சணம் தெரிஞ்சுக்கிட்டோம் மாய லட்சணம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜீவலட்சணம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஜீவன் எதோடு சம்மந்தப்படணும்னு சொன்னால் இந்த துக்கத்துக்கு ஏதுவாக இருக்கின்ற பிறப்பிறப்புக்கு சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய மாயை மாயா காரங்களில் விட்டுட்டு அதில் பட்டுதலை விடுத்து இதுவரைக்கும் உள்ள பட்டுதலை இருந்து விடுபட்டு அலிட்டாணமாக விரவத்தோடு பட்டுதலை வைக்கணும் அதை சேரணும் இதே வேடி சேர்ந்தவன் எவனோ அவன் தான் த இடஞ்சானி ஜூன்முத்தன் சொல்லப்படும் அப்படிப்பட்ட அவன் பங்கமில்லாது தானாக பார்த்து நன்றாயறிந்த துங்கமாம் சன்னியாசி அவனுக்கு எப்படி இருக்கு தூர ஆகாமியத்தை எங்குமே எவ்வளவும் எவ்வளோ வேணும் என்றுமே இசையான் வின் போல் ஆகாயத்தில் மற்ற நாலு பூதங்கள் சம்மந்தமே இல்லை ஆனால் ஆகாயம் இடம் கொடுத்துதான் இருக்குது இடம் கொடுத்தார்களும் சம்மந்தப்படுறதில்லை உதாரணமாக சொல்லுவாங்க பலாப்பழத்தை உரிச்சு சொல்ல எடுக்கணுன்னு சொன்னால் எண்ணெய் பூசிக்குவாங்க நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ஏதாவது பூசிக்கிட்டால் ஒட்டுறதில்லை பசை ஒன்றும் இல்லை வெறுங்க எடுத்து ஒட்டோமா அண்ணன் பிடிச்சிக்கணும்லாம் அது போக்கறதுக்கு ரெண்டு நாள் ஆகணும் அதுவும் மகிமை அப்படி இருக்குது அது என்ன பார்த்தா போட்டவன்னா போயிடுது ஒட்டுறதே இல்லை எல்லா வேலமா போடலாம் அப்படி போல் இந்த ஆகாயத்துக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கு அது என்ன போட வேண்டிய தேவை இல்லை அது ஒற்றதே இல்லை அது ஆகாயம் அமைஞ்சிருக்கு என்ன போடாமல் ஒட்டுறது இல்லை அதே போல் ஆத்மாவுக்கும் இந்த எண்ணெய் போனாமே அது ஒட்டக்கூடிய நிலை இல்லை அதில் அப்படி இருக்குது அவர் இயல்பு நிச்சங்கன் நிச்சம்பந்தன் நிர்லயப்பன் ஒட்டுதல் இல்லாதவன் இப்படிப்பட்ட இலக்கணங்களை பொரிந்து இருக்கிறதுனால எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது அதனால் ஆகாமியம் எப்படிப்பட்டோம் ஆகாமியம் பற்றின காரணம் என்ன பிரம ஜாதாத்மியம் ஒட்டு ஒன்று செஞ்சது அந்நூன் வித்தியாசம் அதில் இதில் இதில் அது இது இருந்தது நான் கர்த்தா போக்தா என்றும் அந்த சமயத்தில் நான் பந்தப்பட்டவன் என்றும் இப்படிப்பட்ட பாவனையெல்லாம் இருந்ததுனால ஒரு உட்டி அது போயிடுச்சு இப்போ நான் பிரமஸ்வரவன் சச்சிதானந்தன் நான் அதிர்ஷ்டான சைதன்யம் இப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கிறதுனால அவனுக்கு ஆகாமியம் பற்றுவதில்லை அதனால் சஞ்சீதம் போயிடுச்சு சத் சத்யஞ்சான சஞ்சிதான் போயிடும் முதல் எதிரி அதுதான் அடுத்த ரெண்டாவது இது தான் மீண்டும் வரவு உண்டாகிறதில்லை அதனால் ஆகாயம் போல் ஒட்டுதல் இல்லாமல் பிரமத்திடத்தில் இந்த எவ்வளவேனும் ஒரு சிறிது பாவம் கூட ஒட்டாது இது ஆகாய சம்மந்தமான முடிஞ்சு முடிஞ்சது இனி இன்னும் பிரகாரத்தை பற்றி இன்னும் பேச ஒருமையாம் விண்கடாதி உபாதி என் புண் அர்ப்பினாலே மறுவிய மதுகந்தாதி மறுவிடா தன்மை தன்மையே போல் ஒருமையாம் ஆன்மஞானி உபாதி என் புன் அர்ப்பினாலும் மறுவிய தன்மத்தோடும் மைந்தனே மறுவ மாட்டான் ஏ சிசனே ஒருமையாம் வின் ஆகாயம் ரெண்டு இல்லை மூணு இல்லை ஒரே ஒரே ஆகாயம்தான் அதில் கடாதியே உபாதியின் உணர்ப்பினாலே ஆக ஆகாயத்தினாலே கடன் வடம் படம் தாலி சட்டி முட்டி எல்லாம் சம்மந்தப்படுது அதில் சம்மந்தத்தினாலே மறுவிய மதுகந்தாதி மறுவிடாத்தன்மையை போல் அதில் ஊற்றி இருக்கிற கல் சாராயமோ தண்ணியோ இல்லை மருந்தோ எது இருந்தாலும் கூட ஆகாயத்து சம்மந்தப்படாது சட்டிக்குள்ளே இருக்கும் ஆனாலும் ஆகாயத்து சம்மந்தம் அத்தன்மை அதே போல் ஒருமையாம் ஆன்ம எங்கும் பிரம்மஸ்வரூபமும் ஒன்றியே தான் நிச்சயம் செய்த அந்த தத்துவஞானியானவன் உபாதியின் உணர்ப்பினாலே தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த தூள சூட்சக்கான சீரங்கள் அல்லது பஞ்சகோஷங்கள் இவையில் புனர்ப்பினாலே சம்பந்தத்தினாலே மறுவிய தர்மத்தோடு அதோடு இருக்கின்ற தர்மங்கள் என்ன சட்பாவிகாரம் ராகத்வேசங்கள் ஆதி வியாதி வாசனை என்று சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் இருக்கின்றனவே அவையெல்லாம் மறுவ மாட்டான் சம்பந்தப்பட மாட்டான் ஆதி வியாதி வாசனை அதாவது கால சேரத்திற்கு வாசனை சுற்று சேரத்துக்கு ஆதி வியாதி சோழ சேரத்துக்கு இது சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் மூணு சேதங்களுக்கு ஏற்பட்டதைய அதிஷ்டானமாகிய பிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது ஆகாயம் எப்படி கடந்தோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால அதில் இருக்கின்ற மதுகந்தாதி முதலானது சம்மந்தப்படலையோ அப்படி போல் ஆகாயத்துக்கும் ஆகாயமாக இருக்கின்ற அறிவாகாயமாக இருக்கின்ற அது பிரம்மத் நிலத்தில் எந்த உபாதியாக இருந்தாலும் அந்த உபாதியிலே இருக்கின்ற இந்த ஜீவன் இந்த மனித இரீரம் படைத்த ஜீவன் மூணு சரீரங்களில் இருந்தாலும் கூட மூணு சரீரம் தம்பந்தமே கிடையாது அதனாலே அவரோட தர்மங்களும் கிடையாது என்று இந்த பிரம்ம பாவனையினுடைய மகிமை சொல்கிறார் ஜீவன் அந்த பாவனை திடமாக இருக்குது இந்த திடத்தின் காரணமாக சம்சாரபந்த நிகழ்ச்சி ஆகிறது எல்லாம் பாவனை தான் இப்போ அஞ்சான காலத்தில் மாயை மாயா சம்பந்தமான பிரபஞ்ச பாவனையில திடமாக இருக்குது நான் என்றும் எனது என்றும் திடமாக இருக்குது அதே தான் தத்துவ ஞானிக்கு ஐஷ்டானத்திலே நான் என்று பாவனை இருக்குது அந்த பாவனையினுடைய திடம்தான் ஞானம் அதான் பந்தத்துக்கு இல்லாமல் பந்தம் உண்டாகிறதில்லை அந்த பந்தம் உண்டாவது காரணம் என்ன அந்த பகவசர்கள் சம்பந்தப்படுவதில்லை அதனால் பந்தம் இல்லைன்னு சொல்கிறது போதமுண்டாவதற்கு பூர்வமே யுதி பூர்